வணக்கம் நட்டினியின் தினம் ஒரு துளிக்காக உங்கள் தோழி அனலி இன்னைக்கு ராகி இட்லி புதுசா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த ராகி இட்லிக்கு என்ன தேவைன்னா ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவு நாலு கப்பு அரைக்கப்பு உளுத்தம்பருப்பு அந்த அரைக்கப்பு உளுத்தம்பருப்பை ஒரு ரெண்டு மணி ஊற வச்சுட்டு நல்லா வெண்ண மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இட்லிக்கு சாதாரணமா கட்டியா நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சி எடுப்போம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த நாலு கப்பு மாவை அதுல கலந்து வச்சிருங்க அது வந்து இட்லி மாவை புளிக்கிற மாதிரியே புளிக்கும் அதே மாதிரிதான் ஒரு எட்டு மணி நேரம் வெளியில வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து இட்லி மாவை மாதிரி புளிச்சோம் அதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு ஃபிரிட்ஜ்ல வச்சிருங்க உங்க எப்போ தேவைப்படுதோ இட்லி பிளேட்ல கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு இல்லைன்னா துணி ஊத்தி இட்லி பண்றதுன்னா நீங்க எப்பவும் இட்லி ஊத்துற மாதிரி ஊத்தி எடுக்கலாம் இதே மாவை வந்து நீங்க தோசைக்கும் பயன்படுத்தலாம் இது நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நாலு டம்ளர் அதாவது நாலு கப்பு மாவுன்னா அரைக்கப்பு உளுந்து உளுந்த ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அதில் அந்த மாவை கலந்து உப்பு போட்டு இட்லி மாவை பழத்துக்கு கரைச்சி வச்சிருங்க எட்டு மணி நேரம் கழிச்சு மாவை நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எப்பவும் இட்லி ஊத்துற மாதிரி இட்லி ஊற்றுங்க சுகர் பேஷண்டெல்லாம் இது ரொம்ப நல்லது சாதாரணமா வந்து மலைச்சிக்கல் இருக்கிறவங்க அதே மாதிரி நம்ம அரிசி மட்டும் சாப்பிட்டு வெயிட் வைக்கிறவங்க வெயிட் வெயிட் கான்சியஸ் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த ராகி இட்லி சாப்பிடலாம் செஞ்சு பாருங்க நன்றி